அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெல்லாம் சிம் மானுவேல் இதனால் சிந்தனையின் தலைப்பு துணிச்சல் ஆபத்தை எதிர்கொள்ளும்போது எச்சரிக்கையும் தேவை தெரிந்தே எதிரி விரித்த வலையில் விழுந்துவிடக் கூடாது ரஷ்யாவின் மீது எச்சரிக்கையுடன் காய்களை நகர்த்தியவர் நப்போலியன் ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு வசந்த காலத்தில் அவர் இத்தாலியை நோக்கி படையெடுக்க முடிவு செய்தார் அச்சமயத்தில் ஆல்ப்ஸ் மலையை கடப்பது சிரமம் என்பது அவருடைய தளபதிகள் எச்சரித்தார்கள் ஆனால் நெப்போலியன் அதை பொருட்படுத்தவில்லை நெப்போலியன் படைக்கு ஆல்ப்ஸ் மலை என்பது கிடையாது என்று சொல்லி ஒரு கோவேறு கழுதையில் அமர்ந்து தானே படையை வழிநடத்தி அந்த கரடு முரடான பாதைகளில் முன்னேறினார் அந்த தனி துணிச்சலே மலையை கடக்கவும் எதிரியை முற்றிலும் எதிர்பாராத விதத்தில் சந்தித்து தோற்கடிக்கவும் உதவியாக இருந்தது ஆம் நம்மை பயமுறுத்துகின்ற நிகழ்வுகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரே வழி அவற்றை துணிச்சலாக ஏற்றுக்கொள்வதுதான் சிந்திப்போம் வாழ்வில் துணிச்சலை வெளிப்படுத்துவோம் நன்றி